அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அறன் கடை நின்றாருள் எல்லாம் நின்றாரின் பேதையார் இல் இதனுடைய பொழிப்புரை அறத்தை விட்டு தீய நரியில் ஒழுகும் கொடியவர்களுள் பிறருடைய மனையாளை விரும்பி தீய வழியில் நிற்பாரைப் போல அவளவு கொடியார் வேறு யாரும் இல்லை என்னுடைய விளக்கத்தை படிக்கலாம் அறன்கடை என்றது அறத்துக்கு மாறான மரத்தை உணர்த்திருக்கு அதாவது தர்மத்துக்கு மாறான அதர்மத்தை புரிய வைக்கிறதுக்கு பிறன்கடை அப்படின்னு சொன்னது பிறருடைய மனைவியை விரும்புகின்ற தீய வழி என்ற பொருளை தருகிறது பொருளை கவறுதல் தீமை இழைத்தல் முதலிய பல கொடிய செயலிலும் பிறருடைய மனைவியை விரும்புகின்ற தீய செயல் மிகக் கொடியது என்பது கருத்து அரங்கடை என்றால் பாவம் என்று பொருள் சொல்கிறார் ஜெகவீரபாண்டியனார் ஒளி நீங்கிய இடத்திலே இருள் நிறைந்திருப்பது போல அறம் நீங்கிய இடத்திலே பாவம் அடர்ந்திருக்கும் அறங்கடை நின்றாருள்ளும் ஆற்றவும் கடையன் என்கிறது திருவிளையாடற் புராணம் அயர்த்தும் அறம் கொடை தோயாமே என்று மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் அருளியிருக்கிறது கடையாக பாவத்தில் நிற்பவர்களுள் பிறருடைய மனைவியை விரும்புகின்றவரை போல பேதையார் அதாவது முட்டாள் இல்லை தர்மத்தில் நிலைச்சி பெரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் பிறருடைய மனைவியை நோக்காமல் தவறான நோக்கத்தோடு பார்க்காமல் இருப்பவர்தான் என்று பரிதியார் உபதேசித்திருக்கிறார் மேற்கோளாகவும் சில கருத்துக்களை பார்த்து வருகிறோம் பரதாரத்தை விரும்பினா தர்மம் அழியும் பழி பாவங்கள்லாம் அடியோடு அழிந்து போவா என்று மாரியீச்சன் இராவணனுக்கு புத்திமதிகளை உபதேசம் பண்ணினான் அரணும் அரணறிந்த செய்கையும் சான்றோர் திறனுடையன் என்று உரைக்கும் தேசும் பிறனில் என பிறரால் பேசப்படுமேல் இழுக்காம் ஒருங்கே இவை அறநெறிச்சாரம்ங்கிற நூல் சொல்லுகிறது அறம் முதலிய மேன்மைகள் யாவும் பிறன் இல் விளைவு ஒன்றால் அடியோடு பாழாய் அழிந்துவிடும் என்பது பொருள் இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய பண்பாடு இதை நிறைய பேர் இந்த காலத்தில் புரிஞ்சுக்கிறது இல்லை இதை பரிகாசமும் செய்கிறார்கள் ஆனால் மனதிலே உயர்ந்த பண்புகளை வளர்க்க வேண்டுமானால் இவைகள் அவசியம் என்பதை எல்லோரும் உணரத்தான் வேண்டும் என்பதை நாம் அன்போடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பதவுரை இதனுடைய பதவுரையை படிக்கலாம் இப்போ அரண்கடை புண்ணியத்துக்கு எதிரான பாபம் நின்றாருள் செய்கின்ற எல்லாம் அனைவரிலும் பிறன்கடை மாற்றான் மனைவியை விரும்பி அவனது வீட்டு வாயிலில் நின்றாரின் நின்றவர் போல் பேதையார் அறிவிலி பாபி இல் எவரும் இல்லை பொழிப்புரை புண்ணியத்துக்கு எதிரான பாபம் செய்கின்ற அனைவரிலும் மாற்றான் மனைவியை விரும்பி அல்லது மாற்றான் மனைவியை விரும்புவதற்காக அவனது வீட்டு வாயிலில் நின்றவர் போல நுழைபவர் போல அறிவிலி பாபி எவரும் கிடையாது தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக